வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக தேர்ச்சியிலிருந்து அனு கீர்த்தனா நேற்று நடந்ததை பற்றியும் இன்று நடந்து கொண்டிருப்பதை பற்றியும் உங்கள் மனத்தில் பாடமாக பார்க்காதீர்கள் நாளை எப்படி நீங்கள் உருவாக போகிறீர்கள் என்பதை மட்டும் பாருங்கள் அது நிச்சயம் நடக்கும் ஆம் நேற்று நடந்ததை பற்றியும் இன்று நடந்து கொண்டிருப்பதை பற்றியும் உங்கள் மனத்தில் பாடமாக பார்க்காதீர்கள் நாளை எப்படி நீங்கள் உருவாகப் போகிறீர்கள் அதை மட்டும் பாருங்கள் அது நிச்சயம் நடக்கும் என்கிறார் கிறிஸ்டல் நன்றி வணக்கம்